வணக்கம் நச்சினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை காயத்ரி அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நேற்று கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு நிகழ்ச்சிக்கான விடைகள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பருவகால மாற்ற மாநாட்டின் இருபத்தி ஆறாவது உறுப்பு நாடுகள் கூட்டம் எப்போது நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரண்டு புக்கர் விருது எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது இலக்கியம் மூன்று அபியாஸ் விமான பரிசோதனை எந்த அமைப்பால் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது இரண்டு இந்திய ராஜ்யசபை துணைத் தலைவர் குறித்து இந்திய அரசியல் எந்த விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று செபி அமைத்துள்ள சமூக பங்குச்சந்தை தொழில்நுட்ப தலைவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேயர்களே